வர் மயக்கம் பெரியயக்கம்பதாயிரை செய்தால் முடியும் என்பதற்காகத்தான் இந்த பஞ்சபதி விசாரணை விசாரணமாக கொண்டு போகிறார் ராஜசங்கரர் தோதக மயிலினாலே அகம்னா உள்ளே பொருத்தமாக பொருத்தமாக உள்ளத்தில் இருக்கின்ற மயக்கத்தினாலே தோன்றிய பொருளுக்கெல்லாம் உற்பத்தியான நாவரங்களுக்கெல்லாம் ஓதும் அம்மயல் தொள்ளாள அந்த மயக்கமானது எம்மட்டோ எந்தளவுக்கு இருக்கிறதோ உண்மையும் அந்த மட்டும் அது இருப்பு தெரிஞ்சு அவ்வளோதான் எஸ்டாந்தம் மோதிய விச்சு சர்ப்பம் அஞ்ஞான அதாவது மந்தாந்தகார சம்பந்தமுடைய அந்த இரச்சு சிற்பமானது முதல் மயல் அளவே தோன்றி எந்த அளவுக்கு அது மயக்கம் இருக்கோ அந்தளவுக்கு உற்பத்தி ஆகி காது செய்ய மயிலிறக்கும் கணத்திலே துன்பம் செய்யக்கூடிய அந்த மயல் மயக்கம் நாசமாகிய அந்த நேரத்தில் அது பாம்பும் போய்விடுகிறது இறக்கும் என்று சொன்னார் அதனால இந்த மாதிரி ஒரு மயக்கத்தினுடைய நிலை என்ன தான் நாங்கள் சொல்லாமல் ரச்சர் பற்றிட்டான்னு சொன்னாலும் கூட அது டாட்டாந்ததில் அனுபவித்து வர்றதே இல்லை அது மிக மிக தீவிரமான விசாரம் பண்ணணும் அதான் மிகவும் நுண்மை புந்தியால் உறுதி வாய்ந்தான்னார் உண்மை புந்தி மட்டுமில்லை நுண்மையான உண்மை புந்தியர்களும் அது மிகவும் நுண்மை புந்தி என்றார் அந்த அளவுக்கு விசாரம் பண்ணணும் ஆக திருமணிகள் தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் அது விசாரம் தானாக கூடும் அதனால்தான் எது வரைக்கும் ரஜி சர்ப்பம் இருக்கோ அது வரைக்கும் மயக்கம் இருக்குன்னு அர்த்தம் விலை வச்சு பார்த்து நல்லா தீர்மானமாக இல்லைன்னு நிச்சயம் பண்ணிட்டாக்க மயக்கம் போயிடுது அப்படி போல் இந்த நாங்களும் பிரபஞ்சமும் ஒரு மயக்கம்தான் பிரம்மசோகம் தான் இருக்கிறதே அது ஒரு மயக்கம் இது அந்த மயக்கத்தினால் எவ்வளவோ ராகத் தேசங்கள் காம குரோகாதிகள் ஜாகிரஷ மனசூலித்த அவஸைகள் அப்புறம் சென்ற காலங்கள் காலை எதிர்காலம் பிரளைய காலம் மீண்டும் உற்பத்தி ஆங்குறது இதை இருக்கக்கூடிய லௌகிக நிர்வாகம் அதுக்கு மேலே காரி பிரம நிர்வாகம் காலப்புற நிர்வாகம் இத்தனைக்கும் சாட்சியாக இருந்து கொண்டு ஆதாரமாக இருந்து கொண்டு பிரம்மத்துல இருக்கிறது அதே போலத்தான் நம்முடைய பஞ்ச கோஷங்களுக்கு ஆதாரமாகவும் அந்நியமாகவும் இதுவரை இருக்கின்ற ஆத்மா கூடத்தர் என்றும் அந்த பிரம்மத்துக்கும் எப்போது ஐக்கந்தான் என்றும் இப்படியெல்லாம் ஒரு விசாரம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐக்கன் நீங்கிறாங்க அது விசாரம் தான் பண்ணிட்டுதான் வரலாம் அது இருந்துட்டுதான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தீவிரம் அர்த்தம் தீவிரம் வேணும் விசால சாகரத்தில் அக்கிருதன் கதை வரும் அக்கிருத கதம் அக்கிருத கதன் என்ன செயலட்டம்னு அர்த்தம் அவன் கடைசியில் ஞானம் அடைஞ்சிட்டான் சொப்பனத்திலே எல்லாம் மண்டப்பட்டு அப்புறம் ஞானம் அடைந்து குரு சாஸ்திரங்கள்னால பிரம்மன் தேர இல்லை அந்த பிரம்மன் நீ தான் உன்னை தவிர வேறு இல்லையான்னு குரு சொல்கிறார் ஏன்னா நீங்கள்லாம் இருக்கீங்களே குரு இருக்குது சாஸ்திரம் இருக்குது ஏன்னா இது கூட வாசமாக இல்லை கற்பிதமாக இருக்கு அது எப்போ தெரியும் உறுதியாக நீ நினைப்பாயால் தெரியும்ன்னார் அப்படியா உறுதியெல்லாம் எப்படி ஜடம் பண்ணிக்கணும் நான் அக்கிரதன் நான் அக்கிருதகத்தன் அக்கிருதகத்தன் அதெல்லாம் ஜடமாக சொன்னான் ஜாக்கிரா சொல்லிட்டான் வந்த பிற குருவங்காலும் ஈசியன்கான ஒன்றும் கிடைமே எல்லாம் போயிட்டாங்க இவன் தான் இருக்க அப்போ தான் நினச்சான் ஓ இது வரைக்கும் பந்தப்பட்டதும் அந்த சொப்பனத்தில் தான் முத்தியதும் சொப்பனத்தில் தான் குரு சாஸ்திரங்களும் சொப்பனத்தில் வந்தது அது இப்போ பார்த்து எல்லாம் மித்தையாக போச்சு இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன் இதே ஜாக்கரன் இது பிரம்ம ஜாக்கரம் என்று தீர்மானம் பண்ணதாக விசாரசகத்தில் ஒரு கதை வரும் அப்படி போல தனமாக தீவிரமாக விசாரணை செய்யும்போது வரும் சொல்லப்படும் இந்த முருகக்கடையை முன் நிற்கும்னு சொல்லார் என்ன விரைட்டீனன் பாலிற்படை நெய் போல் மலையோடான் மாமினி சோதியான் முருகக்கடையை முன் நிற்கும் என்னார் அப்போதான் நிற்குமா என்னென்ன உணர்வு நட்டு உணர்வு கயிற்றுனால் முருகக்கடைய என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்தாக வேகமா எழு அது போல தீவிரமா விசாரம் பண்ணாதான் வறுமடிய இது சாதாரண விசாரணத்துல வராது என்பது கருத்து கணமுருமானும் வினவிலும் வித்தை நான் ருதிக்கும் காலை அனகனி அனுபவம் இல்லாது அழிஞ்சிடும் ஐயமில்லை நீ காணாமல் அழுவது போகோல் என்ன கேள்வி அதுதான் அனாதியாச்சே இந்த விஞ்ஞானமய கோஷம் இதெல்லாம் மயமயா காரியங்கள்லாம் வரும்போது அனாதின்னு சொன்னால் அழிவு இருக்காது அல்லவா அதனால் பந்தம் எப்படி போகுமென்ற கேள்வி அதான் சொல்கிறார் அனாதியானாலும் கூட விசாரதிட்டிக்கு அது போயிடும் இது வாசவனாதி இருக்கே விசாரிச்சுட்டு அது எது எவன் விசாரம் பண்ணாலும் அவனே அவனுக்கு புறம்பாக இருக்கிற அனைத்தும் கற்பிதனாதே தான் அதனால தான் என் அவித்தை அத்தியின் காரியமான யாவும் இடமாக இருக்கின்ற அவித்தை அது அவித்தை அத்தியின் அதனுடைய காரியமான நாமரும் பிரபஞ்சமாக தோற்றக்கூடிய இந்த காரியமான யாவம் முற்றுமை வினைவிடில் விசாரம் செய்து பார்க்கும்போது அனாதைதான் அநாதியானும் வித்தை நன்று உதிக்கும் காலை ஆத்மயானமானது சந்தேவிரதம் இல்லாமல் உள்ளாகும் அந்த நேரத்தில் அனகனே பாவமற்றமைந்தா அனுபவம் இல்லாது அழிஞ்சிடும் சிறு இல்லாவிட அழிஞ்சு போய் மையம் இல்லை சந்தேகமே கிடையாது எது போலான்னு சொல்கிறார் கனவு சொப்பனங் காணலாம் இப்போ சொன்னதுதான் அவரது கிடற மாதிரி நன்னு உருங்கால் நன்றாக ஜாகிரதை வந்துவிட்டோம்னா காணாமல் எழுதியே போல் எல்லாம் போயிடுச்சு ஜாகிராதி வந்தால் சொப்பநாதே அத்தனையும் பொய் தான் போ அதே போல் இங்கேயும் பிரம்மஜாகிரதித்தி வரும்போது அத்தனையும் பொய்யா போயிடும் இது பெரிய ஆராய்ச்சி இது எல்லாம் வந்தால் முடியும் கனவு ஓர் பிரபஞ்சமென்றீர் கண் விழித்தார் விளங்கியதென் சொல்லும் மேன அப்படின்னார் அதான் சொல்ற அப்புறம் விஞ்ஞானம் வாழும் அளவும் பொய்யா பெண் காணவாது போல் போத மெய்யாக விளங்குவது மெய்யானவர்கள் அவராக இருக்கும் அதன் பிறகு பொய்யான் பின் கனவது ஹோல் போதவர் என்ற ஒரு தூங்குற சமயத்தில் ரெண்டாவஸ்தை உண்டு சொப்பனத்தோடு கூடிய ஒரு தூக்கம் சொப்பனம் இல்லாத ஒரு தூக்கம் அதே போல் ஜாக்கராசி அஞ்ஞான காலத்தில் உள்ள பட்டு இருக்கின்ற ஒரு அவஸ்தை மந்தத்திலிருந்து நிவர்த்தியான ஒரு அவஸ்தை அதுதான் பிரம்மா ஜாக்கரன் பேர் இப்போ நாம்லாம் சொப்பனத்தில் தான் இருக்கோம் பந்த ஜஜாக்கிரம் இது பந்தத்துக்கு விடுபட்ட ஜாக்கிரம் பிரம்ம ஜாக்கிரம்னு பேர் அது இதே நிலவஸ்தை தான் அதே ஜீவன் முத்திரின்னு பேர் அப்போது அவர்களுடைய பாவனை எப்படி இருக்கும் சொப்பனத்தில் வந்து வெளிவந்த பிறகு சொப்பன முன்னால் நிற்குது ஆனால் பதார்த்தங்கள் இல்லை வா அந்த சொப்பன உருவங்கள் இருக்குது வாசனை இருக்குது அப்படி போல் இங்கே ஜாக்கிரவஸையில் இருந்து பிரம்ம ஜாக்கரத்துக்கு போன ஜீவன் புத்திரர்களுக்கு பதார்த்தங்கள் ஆனாலும் இருப்புத்தன்மை தோற்றாது இதுபோல் சினிமா திரை போல் அல்லது சப்புன காட்சிகள் போல் இருப்புத்தன்மைங்கிற புத்தியெல்லாம் போயிடுச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ இருப்புத்தன்மை புத்தி இருக்குது அந்த புத்தி விட்டு போயிடும் அதுதான் பிரம்மஜாதிரன் போயிடும் எல்லா வாரம் உண்டு நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனாலும் இது ஒரு முக்காலம் இருக்கிறது என்கிற பாவனை இல்லாமல் ஒரு காலம் தோற்றுது அது தோற்றினாலும் கூட வாஸ்தம் அல்ல என்று வாரம் பண்ணுறான் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம்தான் பிரம்மஜாக்கிரம்னு போர் அதனால தான் கனவு நன்னவு உருங்கால் காணாமல் அடிவதே போல் என்று கொடுக்குறார் ஆதியில் பிராகபாவம் மனாதியே ஆன போதும் ஓதியுநாசம் ஒப்பிய நீதியே போல் சாது அவித்தாதி சஞ்சல உபாதியெல்லாம் ஆதி இல்லாததேனும் அழிவதில் ஐயம் இல்லை பாட்டு எப்படின்னு சொல்ற ஆதியில் பிராகபாவம் அனாதியை ஆன போதும் ஆதியில் ஆதி இல்லாதது என்ன ஒரு முதல் இல்லை அனாதின்னு பேர் அது பிராகபவன் பேர் பிராகபாவன்னா முன்னின்மைன்னு அர்த்தம் முன்னே இல்லாத வஸ்து ஆகவே முன்னே இல்லை என்று முன்னே கிடையாது ஆனால் முன் அபா அபாவமான இன்மைன்னு இருக்கு முன்னின்மை முன் இல்லாததா இல்லாத அன் இருந்தாலும் கூட அது அனாதின்னு பெரும் அது எப்படி வந்ததும் சொல்ல முடியாது அப்போ இருந்தாலும் கூட ஓதிய அதற்கு அனாதியின்னு சொல்லப்பட்டு அதற்கு நாசம் ஒப்பிய நீதியை போல் அது அணிஞ்சு போயிரு அந்த மைய மையா காரியங்கள் எல்லாம் அனாதிதான் சொல்லப்பட்டிருக்கு அது விசாரத்தினால் நாசமடைஞ்சிருது அவிச்சாரத்தில் தோற்றம் உள்ள அப்படி எப்படி அனாதியாக இருந்தவர்களுடைய விசாரத்தினால் நாசமடைதோ அது கருப்பு தானதுன்னு போயிடு அப்படி போல் சாது சத்து அவனுடைய சிச்சனை அவித்தை ஆதி சஞ்சல உபாதி எல்லாம் அவித்தை அது அஞ்ஞானம் அஞ்ஞானம் முதலாக இருக்கின்ற அது காரியமாகிய சஞ்சல உபாதி அதாவது விட்சேபம் விஷேபத்திலிருந்து உண்டானது நாமர பிரபஞ்சம் இது அனைத்துமே ஆதி இல்லாதேனும் இது ஒரு முதல் இல்லைன்னாலும் கூட அழிவதில் ஐயம் இல்லை விசால சிருஷ்டிக்கு அழிஞ்சு போகிறது அது எப்படி அழிகிறது என்று சொன்னால் நிரூபாதி பிராந்தி சோபா பிராந்தி ரெண்டு பிரிவு நிருபாதிக பிராந்தியாக அழியிறது இல்லை சோபாதி பிராந்தியை அழியது இதே பிரம்ம ஜாக்கரன் பேரும் நிரூபாதிக பிராந்தியாக அழியிறது சமாதி இல்லை சமாதி நாமரம் இல்லை சூழ்த்தி போல் விஞ்ஞாபத்திலும் கிடையாது இப்போ சுவாதி பிராந்தியம் செய்யும் கடவுள் ஜனம் சோபாதி பிராந்தி அது பொய் நிச்சயத்தால் தோற்றம் அப்படி போல இந்த இப்போ நவரோபுரம் வந்து போய் நிச்சயத்தாலும் கூட தோட்டம் உண்டு ஒரு தோட்டம் இருக்கிறதுனால அது சோப்பாதி பிராந்தின்னு வேறும் இப்போ அதோடு கூடிய மயக்கம் உபாதி மயக்கத்தை நீக்கிறதுனால அது உபாதி தோற்றி தான் இருக்கும் அவர் தோட்டினாலும் கூட இருபத்தி எண்பது கிடையாது நிச்சயம் இருக்காது காணல் ஜலம் தோட்டினாலும் கூட ஜலம் நிச்சயம் பண்ணிக்கிறோம் காணல்தான் நிச்சயம் பண்ணுறோம் அப்படி போல் நவரோபுரவன் தோட்டினாலும் கூட இது மித்தை என்றும் தோற்ற மாத்திரம் என்றும் நிச்சயம் செய்து அதிச்சான செய்த ப்ரமந்தான் இருக்கிறது அச்சான் அதுதான் வேறு நிச்சயம் செய்கிறதுக்கு அதான் இங்கே அழிவுன்னு பேர் அந்த அழிவு தான் இங்கே சொல்லப்படுது ஆக ஜாக்கிர வயசையில் வேதாந்தத்தில் சோபாதி பிராந்தி அங்கீகாரம் உண்டு நிர்பாதி பிராந்தி சமாதி சுளுத்தி விஜயம் புத்தி இதுதான் அது உடன்பாடு ஆக ரெண்டும் எந்த அளவு ரெண்டும் போய்தான் மெத்தியே தான் எந்த காலத்தை கொண்டும் சத்தியமாக உணர்வு ஒரு கழிவே கிடையாது அதனால அழிவதில் ஐயம் இல்லை அது நாசம் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்ல ஊனமாம் புத்தி என்னும் பாதி என் சம்பந்தத்தால் ஜீவபாவம் ஏகமாம் ஆன்மாவின் கண் காணலின் நீரேக கற்பித்த மாதலாலே ஆணவியாக இருநூத்தி முப்பத்தோட சொல்றார் உணவாம் புத்தி என்னும் உபாதியின் சம்பந்தத்தால் இழிவுபொருந்திய பொய்யாக இருக்கின்ற இந்த புத்தி என்று சொல்லக்கூடிய உபாதியின் சேர்க்கையினாலே இனமாம் ஜீவபாவம் ஏகமாம் ஆன்மாவின் கண் இழிபுரண்டிய ஜீவபாவம் இல்லாச்சு காணலேயே நிகரேயாக கற்பித்த மதலாலே அந்த பாவனை காணலில் போய் நீரென்று சொல்லி நீருக்காக அழிஞ்ச மாதிரி இந்த ஜீவபாவனை ஏற்பட்ட பிறகு அலைது அதனால் ஆனால் இது உண்மை ஆகா ஆகாது உண்மை ஆகாது அணு விஷயம் ஆமை இது அணி விஷயம் தான் தோற்றம் அதனால கணநீரை விசாரணை செய்த பிறகு தான் நிச்சயம் பண்ணுறோம் அதே போல் இங்கேயும் விசாரம் செய்த பிறகுதான் நிச்சயம் பண்ணணும் அதுவரையும் முடியாது இந்த ஜீவபாவம் அது அனாதியாக வந்தது அதான் மயக்கமன் பேர் பிரம்ம சுவரமாக இருக்கின்ற ஜி ஆத்மா அதாவது பிரதீபாபா பிரதிபமானது அந்த பிரம்மபாவனை கொல்லாமல் ஜீவபாவனை அது அறியாமை அது காரணமாக அப்படி இருக்கு அதை பற்றிலாம் கதை சொல்லுவாங்க இல்லை செயற்கை தோஷம் அந்த சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டியோட சேல்ஸ் இருந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க அப்படி போல் அந்த ஜீவபாவமானது இந்த செயற்கை தோஷத்தினாலே இந்த உபாதி விஞ்ஞான மய கோஷம்னு சொல்லக்கூடிய உபாதியின் காரணமாக சிவபுத்தி போய் ஜீவபுத்தி வந்துடுச்சு அன்றைய சாணுபுரமாக மறந்து போச்சு அதனால் இது அனிர்வசீனியம் உண்மை ஆகாது என்னதென்று விளக்க முடியாத ஒரு நிலைய ஏற்படுது ஒரு மயக்கம்தான் என்பது கருத்து புத்தியோட புணர்ச்சி ஆன்மாவிற்கு முத்தியா ஞானத்தாலே மேவியதாதலாலே சத்திய ஞானம் ஒன்றா சாற்றிய புணர்ச்சி நீங்கும் புத்திர மற்றொன்ற புணர்ச்சிதா நீங்காது என்றும் மீண்டும் சொல்றார் ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு புத்தியோடே புணர்ச்சி புத்தியோடு சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு பூர்ண ஆன்மாவிற்கு மித்தியா ஞானத்தாலே மேவியது இது பொய் ஞானத்தினாலும் ஒன்றானது சூரியன் சூரிய பிரதிபிம்பம் தண்ணியில் தோற்றுது ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் அந்த பிரதிபிம்பம் நினைக்குது நான் இந்த பாத்திரத்துக்கு அளவில் தான் இருக்கிறேன் இதற்கு மேல் இல்லை என்று நினைக்குது அது நினச்சா எப்படி அது தவறோ அப்படி போல் இங்கேயும் ஜீவனானவன் இந்த பிரம்ம அந்த கண்ணம் இதில் உள்ள புத்தியிலே பிரதிபிம்பிக்குது பிரதிபித்த உண்டு அந்த பிரதிபம் நினைக்குது நான் சிறிய அளவில் இருக்கிற ஒரு ஜீவன் வந்தப்பட்டவன் என்று நினைக்குது அதுபோல் இந்த புணர்ச்சி காரணமாக வந்தது அது விளக்கம் இல்லாதனால அது நான் கர்த்தா பக்து அது மித்தியா ஞானம் பேர் பொய் ஞானம் மேவியது அதனாலே சத்திய ஞானம் என்றால் சாற்றிய புணர்ச்சி நீங்கும் அதனால் சத்திய ஞானம் வரும் போது ஞானம் வரும்போது மேலே சொல்லி அந்த சம்பந்தம் நீங்கிவிடும் உத்திர ஏ சிசியனே மற்றொன்றால பு நீங்காது என்றும் மற்ற எந்த சாதனத்தினால் நீ வந்தாத்தான் இருட்டு போக்குறதுக்கு ஒரே சாதனம் வெளிச்சம் தான் குத்து வெட்டும் படைகளேனால் கூடுமாள் துறக்க உத்தமாம் ரவித்தால் ஓடு என்ற அப்படின்னா அது மற்ற ஆயுதங்கள் குத்து வெட்டு படைகளால் போகவே சூரியன் உதிக்கணும் இல்லைன்னா வேலைக்கு ஏற்கனும் இது ஒன்றும் போகாது அது நேரு சாதனை அப்படித்தான் அதுபோல் இந்த அஞ்ஞானத்துக்கு இந்த பந்த நீக்கிறதுக்கு தத்வானம் ஒன்று தான் எதிரிய ஒழி அவர் ஆகவே இந்த சுத்தமாக ஆன்மா புத்தியோடைய புலர்ச்சி செஞ்ச காரணத்தினாலே அது வேறு போகாது சத்திய ஞானம் ஒன்று வந்தால் தான் போகும் மற்றொன்றால் புணர்ச்சிதானும் என்றும் நீங்காது எப்போதும் போகாது நித்தமாம் பரசி வைக்க நிகழ்த்திய ஞானம்தானே சத்திய ஞானம் என்று சம்மதம் சுருதி கெல்லாம் சுத்தமான் மான் ஆன்ம சொருமணல் விவேகத்தாலே அத்திர ஞானமுண்டாம் அவளால் விவேகம் செய்க முப்பத்து மூணாவது பாட்டில் விவேகம் செய்யணுங்கிற விசாரம் பண்ணும் நித்யா நித்திய வஸ்து விவேகம் அப்புறம் திடப்பண்ணு பண்ணால் இக அமிர்த்திர்த்த பலபோக விராகம் வைராகி வேணும் ரெண்டு ரெண்டு கால் இருக்கணும் உறுதியாக இருக்கணும் எதளவுக்கு உறுதி இருக்கு அந்தளவுக்கு ஞான தத்துவ ஞானத்துக்கு அனுகூலம் பண்ணணும் நித்தமாக பரசி வைக்கம் நிகழ்த்திய ஞானந்தானே இந்த ஜீவபிரம ஏகத்துவம் இருக்கு இது நித்தம் எப்போதும் இந்த ஏகத்தை இருந்து கொண்டே இருக்காது தத்துவ ஞானம் வந்த பிறதே ஏகத்துவம் இல்லை அதுக்கு முன்னேணி ஏகத்துவம்தான் கட்டகாசம் போல் மக்காசம் போல் கட்டகாசம் அங்கேருந்து கட ஓடு ஆகாசத்தை பிரிக்கலை ஓடு ஓடியும் ஆகாசம் இருக்குது ஆனால் தோற்றத்துக்கு பிரித்த போல் தோற்றம் அப்படி போல் இங்கே அந்த கணத்தினால் வலைப்பட்ட சேதனமானது அது எப்போதுமே ஐக்கியமாக தான் இருக்கிறது அந்த அந்தக்கணத்தில் ஊடுருவியும் இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் கோடசுரம்னா தனியாக கிடையவே கிடையாது பிரம்மே தான் கோடசுரம் குடசுனே தான் பிரம்ம கடகாசம் தான் மகாகாசம் மகாசந்தான் கடகாசம் உபாதி பேதம் அப்படிப்பட்ட உபாதி பேதத்தை விசாரத்தினால் தெரிஞ்சின்னு ஒழுமே இல்லையே அங்கே கடன் உடைக்க வேண்டிய தேவையில்லை அதே போல் இங்கேயும் அந்த கடனத்தில் நாசம் பண்ண வேண்டிய தேவையில்லை விசாரம் பண்ணால் போகிறோம் அது விவரம் தெரிஞ்சு போகுது அதனால சத்திய ஞானம் என்று சம்மதம் சுருதிக்கெல்லாம் சுத்தமாக ஆன்மா அனான்ம சொரூப நல் விவேகம் தானே விவேகத்தாலே இதில் எந்த மாயை மயாசமும் கலப்பு கிடையாது சுத்தம்னு பேர் ஆத்மா அனாத்மா ஆத்மாங்கிறது சத்யானந்தம் நித்தியம் போரணும் அனாத்மாங்கிறது அசை இடம் துக்கம் அனித்யம் கண்டம் அதனால் அதுக்கு அதுக்கு நேர் விரோதம் அப்படி இருக்கிறதுனால நம் விவேகத்தாலே அத்திர ஞானம் உண்டாம் அப்படிப்பட்ட திறமையான திடமான ஞானம் உண்டாகும் ஆதலால் விவேகம் செய்க விவேகம் செய்யணும் விவேகம்தான் பிரதானம் தத்துவ ஞானத்துக்கு விவேகம் தான் நித்யானித்த வசதி விவேகம் தான் உலக விவேகங்கள் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் பந்தத்துக்கு எது ஒழிய ஞானத்துக்கு எதுவும் ஆன்மா அனான்மா பாகுபாடு செய்யக்கூடிய விவேகம் இருக்குது அதை பந்த நிவர்த்திக்கிறது அதனால் பத்திர ஞானம் உண்டாம் ஆதலால் விவேகம் செய்க விவேகம் செய்த விசாரம் செய்குலா சலத்தின் நின்றும் மலத்தினை நீக்கும் காலை தலமது நிபலமாகி ஜகத்தை நீற்றோன்று மாறே நிலையூரு தன் அன்மாவில் நின்ற அங்கார மாதே பலவித வசத்தை நீக்கி பரம ஆன்மா தோன்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு மழைக்காலங்களில் மண்டி ஜலம்பால் இருக்கும் இந்த மண்ணு சம்பந்தம் சேத்தாங்கோட்டை போட்டோமோ நல்லா தெளிஞ்சிடும் இப்போது அப்படி இல்லை இப்போலாம் ஃபில்டர் வந்து சேர்ந்து வச்சு அதில் வடிக்கட்டுறாங்கனா அதனால் அது சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் சொல்கிறார் மலமுலா ஜலத்தின் கசண்டுகள் குற்றங்களோடு கூடிய அந்த தண்ணியில் இருக்கின்ற மலத்தினை அந்த கசலுகளை நீக்கும் காலை அதற்கு உரிய பொருளை விட்டு எல்லாம் மொட்டை முதலான பொருள்களை விட்டு நீக்கும் சமயத்திலே ஜலமது நிவலமாகி அந்த தண்ணியானது மலமற்றதாகி ஜகத்தினில் தோன்றுமாறி உலகத்தின் கண்ணை அப்படி போல் நிலையரோ தன்னான்மாவில் நிலையாக இருக்கிற தன் ஆன்மாதான் நிலையில்லாதான் அந்த நாமரம் பிரபஞ்சம் தன் ஆன்மாவின் கண்ணே இருந்து அகங்காரமாகி பலவித அசத்த நீக்கில் ஆத்மாலத்தில் இந்த அசத்து கசண்டெல்லாம் சேர்ந்து போச்சு விஞ்ஞான கோஷமாக சேர்ந்து போச்சு என்ன கசண்டு கர்த்தா பக்தா தான் கசண்டு நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற பாவனை இருக்குது அதுதான் கசண்டு அதை நான் அகர்த்தா போக்தா சினிமாத்திரன்னு சொல்லக்கூடிய சேத்தாங்கண்டையை போய் தேற்றணும் அப்படி போட்டமுன்னா அது நீங்கிடும் நீங்கிறது என்ன ஒரே நாளில் நீங்கிறது அர்த்தமல்ல காலை போக நீங்கிடும் ஒரு நாள் நீங்கள் நாள் நீங்கலாம் பொறுத்து அப்படி நிலையோடு ஆன்மாவில் நின்று அதிலிருந்து அகங்காரமாதி பலவித அசத்த நீக்கி அகங்காரம் அபிமானிக்கிறது கர்த்தா போக்த இன்னும் மற்ற ராகவேஷங்கள் காம குரோகாதிகள் எல்லாம் தான் நீக்கும் நீக்கில் நீக்கும் காலத்து அர்த்தம் அறுதிப்பொருள் இதெல்லாம் சாதாரணமாக செய்கிறதில்லை பரவமாய் மேலானதாய் உள்ள ஆன்மா தோன்றும் அது எப்படி தோன்றுது நான் சச்சித்தானது நித்தியம் போடணுங்கிற பானம் ண்டா நான் இப்போது அப்படி கிடையாது நான் சத்து சத்தாக இருக்கிறேன் சித்து இது கொஞ்சம் இருக்குது ஆனந்தமும் அது கொஞ்சம் வந்து வந்து போகுது அப்புறம் நான் படிச்சின்னன் அப்படிங்கிற புத்தி இருக்குது அதோட ஒரு நித்தியம் இல்லை அனித்தியம் கண்டமாக இருக்குது என்னைக்கு சாப்பிட்றோமோ தெரியலையே நான் மரணம் ஜாதகம் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கூட தாங்கவே தாங்காத இந்த மாதிரியே அது இருக்க இதெல்லாம் கஷ்டங்கள் தான் இதான் கஷ்டம் செத்து போவேன் சாகிறது ஆத்மா இல்லை என்று நிச்சயம் வந்தால் தான் தெளிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இதில் பார்த்தா செத்து போனால் பரவாயில்லன்னு இருக்கேன் அப்படிங்கிறான் செத்து போனால் பரவாயில்லைன்னா செத்த பிறகு எது போ பரவாயில்லைன்னு சொல்லுதோ அது எதுன்னு தெரியல இதெல்லாம் ஐஏஎங்கள் ஆத்மா சாகிறதில்ல பிறக்கிறது இல்லை ம் அந்த விஷயந்தான் ஞானம் ஒன்று பேர் அது சத்தாயும் சித்தாயும் இருக்கிறது எல்லாத்தையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது லௌகிக அறிவு இல்லை ஆத்மீகர் தன் உண்மை சொல் பற்றி அறிவு ஆனந்தமாகவே இருக்க கலப்பே கிடையாது துக்க கலப்போனா மனதின் பொருத்து மனதின் அல்லது அந்த கண்ணத்தின் அல்லது விஞ்ஞானமய கோஷத்தினாலும் வந்ததே அப்படியே வேறு கிடையாது சஞ்சல துக்கம் அது நாசமில்லாதது எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்குது அப்படி இல்லாமல் சட்பா விகாரம் சொல்கிறோம் நான் கருவுற்றேன் பிறந்தேன் வளர்ந்தேன் அப்புறம் வேறு ஒன்றானேன் தேய்ந்தேன் மனம் ஒழிய போகிறேன் இது சட்பா விகாரம் இதெல்லாம் சரித்தை கசடுகள் இங்கிற கசட்டு ஆகவே இப்படிப்பட்ட கசண்டுகள் எல்லாம் போகணுன்னா முடியும் அதனால தான் சொல்கிறேன் நிலையோரு தன்னான்மாவில் நின்று அகங்காரமாக பலவித அசத்தை இது பொய்யை நீக்கியில் நீக்கும் காலத்து பரமாய் மேலானதாக இருக்கிறது ஆன்மா தோன்றும் அப்போ தான் தோணும் அது வரைக்கும் தோணுமா தோணாது இந்த வேலையெல்லாம் பண்ணி ஆகணும் இது புறத்தே எந்த வேலையும் கிடையாது அவர்த்தே தான் எங்களுக்கு நேரம் இல்லையே நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் விவகாரம் போகணும் போன காலத்தையே செஞ்சுக்கிட்டே இருங்க இருபத்தி நாலு மணி நேரம் விவகாரம் செய்யுங்க தப்பு இல்லை தூங்குற நேரமும் எடுத்துக்கோங்க எப்போவாவது ஒரு மணி நேரம் ஓய்வு கிடைக்குதுன்னா அதை செய்யலாம் அப்படி செய்ய முடியலன்னா நீங்கள் முடியல என்ன உங்க மனோரஞ்சம் படிச்சுக்குது இல்லை அந்த இடத்த அந்த இடத்த மனோரஞ்சம் படிச்சுக்குது என்ன பண்ணுது இல்லாத இல்லாத அவசரத்தை உண்டாக்க மீண்டும் மனத்தை போக்கிறதுக்கு பதில் மலத்தை உண்டாக்குது மனோராஜ்ஜியம் அதுக்கு இடம் கொடுக்க தான் வேணும் அதுக்கு இடம் கொடுக்காம அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் எப்படி அதே ஓய்வுன்னு ஓய்வு இருக்கட்டும் மனதை மனராஜ்யம் படிச்சுக்கணும் ஒன்று வந்து அது வாசனா பிரகாரம் போகும் அது எவ்வளோ நேரம் போகமோ அவ்வளோ நேரம் போய் அவர் ஓஞ்சிடும் ஓஞ்ச பொறுதான் தெரியும் அது மனம் தேவையில்லாமியம் இப்படி செஞ்சு போட்டோம் அப்படின்னு பச்சதாக போடும் பின் வருத்தம் ஏற்படும் அப்படி மனராஜ்யம் வர்ற சமயத்தில் ஆத்மஜாரம் பண்ணலாம் விவேகம் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஓய்வு எப்போ கிடைக்குதுன்னு சொன்னாக்கா தினசரி கிடைக்கிது அது இருபத்தி மணி நேரம் யாரும் உழைக்கிறது இல்லை நேரம் சப்பனத்தில் போகுது அது போட்டால் அது வேறு விஷயம் உடனே படுக்கிற வரைக்கும் எல்லோருமே விவரங்கள் போலமாக பண்ணுறதே இல்லை ஏதோ சரி திருப்பணி நேரம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் மற்ற நேரம் குளிக்கும் போக கூட இவ்வளோ மனராஜ்ஜி வரும் உடல் ரெண்டு போகும் கூட மனராஜி வரும் மனராஜ்ஜி வரும்போது பிடிச்சிக்கோங்க இதே இது கிளம்பு கொடுங்க ஆனால் கஷ்டந்தான் ஒன்றும் வந்துடாது அப்படி ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அபியாசம் பழத்தாலும் அது பஸ்ஸில் போகிறீங்க ரயிலில் போகிறீங்க அப்போ மனராஜம் தான் இருக்கும் என்ன இருக்குது அப்போ என்ன வேலை இருக்குது இன்றைக்கு இது கிளம்பு கொடுக்கலாம் விவேகத்துக்கு ஆத்மாநாத்மா பாகுபாடு பஞ்சகோஷ விசாரம் இதெல்லாம் இடம் கொடுக்கலாம் இது கொடுக்கலன்னா மனோராஜ்ஜந்தான் வரும் எதவாசனை அப்புறம் காலம் மனோராஜ்ஜம் பண்ணி பண்ணி அப்புறம் காலத்தில் வெறுப்படை என்ன சும்மா வீணு சிந்தனை இது தேவையில்லாத சிந்தனைகள் நடக்கவா போகுது இப்படி எல்லாம் மனசுலேயே அலையுது என்ன பண்ணுறது எல்லாம் துக்கம்தான் இருக்க முடியும் சுகம் வராது மனோராஜ்ஜத்தில் அது பண்ணுற வரைக்கும் சுகமாக இருக்கும் நம்ம வந்து அஞ்சு சரின்னு சொல்லியிருக்காரு முன்பாடலு சொன்னாலும் முன்னே அஞ்சு சரின்னு சொல்லியிருக்காரு நமக்கு என்னென்ன செயல் சொல்லுங்கன்னு பார்ப்போம் நிழல் சாயா தேகம் ஒன்று பிரதிம்ப தேகம் ரெண்டு மனுராஜ்ய தேகம் ஒன்று ஸ்வப்ன தேகம் ஒன்று சூழல் செய்கிற ஒன்று அஞ்சு தேவம் நமக்கு இருக்குது அஞ்சு தேகத்தில் விவகாரம் பண்ணிகிட்டே இருக்கும் சூழித் தேவம் தவிர மற்ற சமயங்கள் கூட அஞ்சு தேகத்தில் நான் மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்கோம் அது மனுராஜ்ஜிய விவகாரம் இருக்குது அது செய்கிறத்துல அது முக்கியத்தை கொடுக்குறோம் ஜாகராக செயலை சொப்பனா வசையில் அது இஷ்டத்துக்கு ஆடுது அது கட்டுப்படுத்த முடியாது பிரைரம் இருக்குது அந்த சைலத்திலேயே விவகாரம் பண்ணுறோம் நான் கண்ணில் பார்க்குறோம் இல்லை பார்த்து பார்த்து இப்படி அப்படி இருந்து ஆட்டிக்கிறோமே திருத்தம் பண்ணிக்கிறோம் இல்லை அப்படி அப்படி அங்கே சைவம் இருக்குல்ல அதுவும் நிலைக்க நிலையாவது உச்சிக்கு உள்ளங்காலையும் பார்க்குறோம் ஆண்டால் அப்படி பார்த்து பார்த்து தான் சொல்லப்படுது சூடி கொடுத்த சொல்லக்கொடி மாவில் நின்று அகங்காரம் ஆதி பலவித அசத்தை நீக்கில் பரவாம் ஆன்மா தோன்று ஆதலால் அங்காராதி அகிலமும் அசத்தையும் அசத்தையும் நீதியாய் ஆன்மான் என்று நித்தமும் நீக்க ஓதி விஞ்ஞான கோஷம் உண்மையாய் ஆன்மாவாக வேதனில் அணகமைந்த ஏதுவை எம்ப இதுவரைக்கும் விசாரமாக சொல்லிட்டு வந்து இப்போது அடுத்த பாட்டில் சுருக்கமாக சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் அதோடு முடியுது அதாவது அதலால் மேலே சொல்லப்பட்ட விளக்கம் படிக்கு ஆங்காராதி அகிலமாம் அசத்தை ஆகங்காரம் அவர் மத்தெல்லாம் நன் நீதியால் குரு சாஸ்திரங்களை கொண்டு அந்த முறைப்படிக்கு ஆன்மாவின் என்று நித்தமும் நீக்க வேண்டும் அந்த கசடுகள் இல்லை எல்லாம் ஆத்மாவிலிருந்து நீக்கிடணும் நித்தமும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறதில்ல ரெண்டு தூரம் எடுங்க அபியாசம் பண்ணி செய்யணும் அப்படி செஞ்சாக்கா போதிய விஞ்ஞான கோஷம் உண்மையாய் ஆன்மா ஆகாது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஞ்ஞான கோஷம் உண்மையாக யதார்த்தமாக ஆன்மா ஆகாது என்று முடிவு செய்யப்பட்டது அது எதனாலன்னு சொன்னால் ஏது எனில் அனக பாவமற்ற சிஷியனே ஏது என்ப கேளாய் சொல்லி முடிக்கிறேன் என்று சொல்ல சாதுவே விகாரியாலும் ஜடமதம் தன்மையாலும் சீதள உடையதாலும் திருசியமாவதாலும் எதுமே நிஜமின்றி இது விபாச்சாரியாலும் ஆதியாம் ஆன்மாவாக தலித்தியம் வித்தமாமோம் முப்பத்தாறாவது பாட்டு அதோடய விஞ்ஞானமே வசம் முடியுது இது முடிவுறையாக தொகுச் சொல்றார் இது சாதுவே சொத்து குணனுடைய சிஷியனே விகாரியாலும் இது விகாரம் அப்படின்னா அவித்தியம் காரியம்னு அர்த்தம் விகாரம் மாறுபட்டது பர்ணாவ யோகத்தினுடையது அதோட ஜனம் ஜனமாதான் தன்மையாலும் அறிவும் கிடையாது விஞ்ஞான வைக்கவாசத்துக்கு ஆத்மாவோட சம்மந்தப்படுறதுனால அறியுதேவளி வாசமாக அறிவு இல்லாது எப்படி இந்த பல்புகள் விசிறிகள் இயக்கம் பெறுதுன்னு மின்சார சம்மந்தம் இருந்தால் முடியும் மின்சார சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அது ஜனம்தான் அப்படியே தான் கிடைக்கும் சம்மந்தம் இருக்கு செயல்படாது அதுக்கு அது போல் அந்த காலத்தில் நாலு பிரிவில் இருந்தாலும் கூட சேன சம்பந்தம் இல்லைன்னா அது ஜடம்தான் ஜடமதான் தன்மையாலும் தீது அளவு உடையதாலும் அது குற்றம் பொருந்திய அளவு பரிசீலனம் சிறிய அளவு தான் இருக்க அப்படியே பெரிய அளவு கிடையாது அதனால தான் நான் கட்டையன் நெட்டையன் சொல்கிறது நான் சின்ன பையன் நான் கட்டையன் நெட்டையன் குண்டன் ஒல்லி என்று எல்லாம் விவகாரம் தான் அளவுவோட சொல்கிறான் அளவு படாத பெருமத்த இடத்தில் அளவு கற்பிக்கிறது இந்த விஞ்ஞான விகோஷந்தான் திருசிய மாதலாலும் இது திருக்கல்ல திருசியம் திருக்கன்னா காண்பது திருசியம் காணப்படுவது ஆத்மாவினால விளங்கப்படுது எப்படி என் புத்தி நல்லா இருக்கு இப்போது என் புத்தி கெட்டுப்போச்சு அப்படின்ட்டு விவகாரம் பண்ணும்போது தனக்கு புறம்பா இருக்க வழியே தானாக இல்லை அது திருசிய மாதலாலும் ஏதுமே நிஜமின்றி இது விபச்சாரியாலும் இந்த புத்தி சக்திக்கு விஞ்ஞானக்கு நிஜமே கிடையாது இது ஒரு நிச்சயம் பண்ணுதன்னா நல்லதையும் நிச்சயம் பண்ணி கேட்டதையும் பண்ணும் அது நிச்சயம் தன்மை ஒன்று உண்டே ஒழிய அது நல்லது கிடையாது தெரியாது அப்படி சொல்லும்போது அப்படியா சே அப்டி நிச்சயம் அந்த நிச்சயம் அப்படிங்க ஏயா இந்த மாதிரி ஒத்துக்கிட்டியே இப்போ மாத்திரியே என்ன அப்படி மாற்றிக்கிட்டேன்னா சரி போப்பான் ஏதோ கொடுத்தாலும் மாற்றிக்கிறேன்னு சொல்லுவோம் அனுகூலம் தான் மாற்றிக்கிறேன் இல்லைன்னா இல்லை தான் அப்படி இது ஒரு நிதானம் கிடையாது இந்த புத்தி சக்தி இருக்க நிச்சயம் செய்த ஒன்றை தவிர அது விளக்கமோ அறிவோ எதுவுமே கிடையாது அது பேர் அதை மாறுதல் உடையது என்ன அர்த்தம் புரட்சி உங்கள் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதா விபச்சாரமும் போய் அது பிரச்சினு போயர் விபச்சாரியாலும் ஆதியாம் ஆன்மா ஆகாது எல்லாருக்கும் அதிஷ்டமாக இருக்கிற ஆத்மா ஆகவே ஆகாது எதுவுமே சொல்றேன் அனித்தியம் நித்தமாக அனித்தவசம் நித்தவசம் ஆகுமா அது ஆகாது அதனால இந்த முடிவுரையாக சொல்வது விகாரம் தன்மை ஒன்று ஜனமுதான் தன்மை ரெண்டு தீது அளவுடைய அளவுடைய தன்மை ஒன்று திரிசிய ஒன்று இன்னியமும் இல்லாமல் விவசாயம் அஞ்சு நிலை சொல்கிறார் அஞ்சு நிலையில் விசாரணை பண்ணி பார்த்தா அது ஆத்மா ஆக முடியாது ஆகவே இத்தனையும் கண்டு கொண்டிருக்கின்ற அறிவு எதுவோ அது ஆத்மா என்று சொல்கிறார் பரமமாம் ஆனந்தத்தின் பதிபிம்ப மதனை சார்ந்த உருவமாம் அவித்தை விறுத்தி ஓதுமானந்த கோஷம் பிரியமோத பிரமோத பிரிவுடை தாகியிட்டும் மறுவிடும் போதுதிக்கும் மற்ற காலத் தொடுங்கும் இருநூத்தி முப்பத்தேழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாற்பது பாட்டு நாலு பாட்டு வரைக்கும் ஆண்டுமே கோஷ விசாரம் இந்த அனந்தம கோஷ இலக்கணம் இந்த பாடலில் சொல்கிறார் பரமமாம் ஆனந்தத்தின் பதிவின்பதனை சார்ந்த மேலாயிருக்கின்ற ஆனந்தம் இருக்கே ஆத்மாவுடைய ஆனந்தம் அதனுடைய பிரதிபிம்பம் இது சார் விஞ்ஞானமய கோஷம் உணவை கோஷம் எல்லாம் சத்து சித்து மட்டும்தான் பிரதிபிக்கும் இந்த ஆனந்தமை கோஷத்தில் சச்சித்தானந்தம் மூணும் பிரதிபிக்கும் எப்படின்னு சொன்னால் அதான் சொல்கிறார் பரவமாம ஆனந்தத்தின் பதிவின்பம் அதனை சார்ந்த உருவமாம் அவித்தை விருத்தி வடிவத்தோடு கூடிய அவித்தியனுடைய விருத்தி எண்ணம் இருக்குது ஓதுமானந்த கோஷம் எல்லாம் அவித்தியாவிருத்தி இது அவித்தியாவிருத்தி அவித்தியனுடைய காரியமாகிய எண்ணம் இருக்கு அது ஓதுமானந்த கோஷம் அதோட பிரியம் மோதம் பிரமோதம் பிரிய மோத பிரமோதம் பிரிவிடத்தாய் அந்த அவித்தியாவிருத்தி மூன்று பிரிவு இருக்குது அது என்ன பண்ணுது இட்டம் மறுவிடும் போது ஒதிக்கும் அனுகூல பதார்த்தம் கிடைக்கும்போது வெளிப்படும் மற்ற காலத்து ஒடுங்கும் பெருகூட காலத்து ஒடிக்கிறோம் இதாக வேலை இருக்கு பிரியம் மோத பிரமோதம் இது அவித்தியாவிருத்தி தான் அவித்தையும் காரணம் செய்கிறவங்க அது எழுந்து உண்டான விருத்தி இருக்கு அந்த விருத்தி தான் பிரியம்போதம் பரமோதம்னு போயிருது ஆனந்தம் இந்த வெளிப்படுத இடம் ஆனாலும் இது வெளிப்படுதுன்னு காட்ட முடியாமல் மறைக்குதில்லை அதை கோஷம் பண்ணி போயிடும் ஆனந்தத்தை உற்பத்தி ஆகின்ற நிலையை விளக்க முடியாத ஒரு மறைப்பு இருக்கு அதான் கோஷம் அது ஆனந்தமே கோசம்னு போயிரு அப்போ விசாரதிஷ்டிக்கு தான் தெரியுது விசாரதிஷ்டிக்கு பிரியம் மோதம் பிரமோதம் என்று சொல்லக்கூடிய மூன்று விருத்திகளில் அது தோற்றுது அப்படி மூன்று விருத்திகள் அனுகூலமாக இருக்கும்போது தான் வெளிப்படுது அனுகூலம் இல்லைன்னா வெளிப்படாது இப்படிப்பட்ட வெளிப்படக்கூடிய ஆனந்தம் வேறு எந்த விருத்திலும் பிரதிபிக்கிறது இல்லை அது அந்த விருத்திக்கு தான் உரியது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு பிரஜோக விருத்தி அது வரும்போது கோபதாபங்கள் ராவத் உண்டாகும் அந்த விருத்திக்கு அதுதான் சத் தம்பளை வருத்தி மூடத்தன்மை சோம்பல் நித்திரை இதாக உண்டாகும் அது விர்த்தி வந்தேன் சத்துவதை விருத்தி இருக்குது லௌகிக காரியங்கள் விளக்கமாக செய்யும் ஆன்மீக விளக்கமாக செய்யும் இது இருக்கு இது சுத சத்துவரும் இதில் ஆனந்தம் மட்டுமே வெளிப்படும் மற்ற சத்துவ அதாவது விவகாரங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும் இதுலேயும் சத்யா சத்யச் ஆனந்தம் மூணும் பிரதிபித்தாலும் கூட ஆனந்தம் மேலோங்க இருக்கும் அது அடங்கியிருக்கு அதிலிருக்கே ரஜமோ குணங்களோடு கூடிய சச்சித்திற்கு ஆனந்தம் அமுக்கப்பட்டிருக்கும் அந்த இருப்புத்தன்மையும் விளக்கத்தன்மையும் வெளிப்படும் இப்படி மூன்று குணங்களோடு கூடியிருக்கிற இது பிரிய மோதன் பிரமோதன் பெரும் அனுகூலம் இருந்தால் வெளிப்படும் இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒரு மகிமே இருக்குது அனந்தமய கோஷத்துக்கு அதான் கோஷம் அர்த்தம் அந்த விசாரம் பண்ணி பார்க்கும்போது இது இந்த மூன்று விருத்திகள் மூலமாக சுகம் வருது மற்றபடிக்கு லௌகிக விஷயங்களில் எதுலேயும் சுகமில்லை என்று நிச்சயம் பண்ணும்போது அது ஆனந்தமயமே வழி ஆனந்தமய கோஷம் போயிடும் கோஷம் பண்ணால் போயிடும் ஆனந்தமயம் மட்டும் வெளிப்படுது இதை பற்றி இன்னும் மூணு பாருங்கள் சொல்ல போகிறார் அறம் பார்ப்போம் யாதோரு கோஷந்தேயாவரும் முயற்சியின்றி ஓதுமானந்தமையாய் ஒண்டி நித்தம் சுகிப்போதனே அக்கோஷத்தின் பூரண அனுபவந்தான் சாதுவாம் அறிஞருக்கே சந்ததம் சாரலாகும் இவங்க சொல்லாமல் இருநூத்தி முப்பத்தெட்டாவது பாட்டு இதுவரைக்கும் விஞ்ஞானமிக்கவசத்தை பற்றி விசாரமாக சொல்லிட்டு முடித்தார் முன் பாடல்கள் வந்து பாடல்கள் வரைக்கும் அதாவது எழுநூற்றி நாற்பது வரைக்கும் ஆனந்தமிகோம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆனந்தமை கோஷம் அவித்தையும் பிரியம் மோதம் பிரமோதம் சொல்லக்கூடிய மூணு விருத்திகளோடு கூடியது அனுகூல பதார்த்தங்கள் வரும்போது அந்த விருத்திகள் வெளிப்படும் ஆத்மா ஆனந்தம் வெளி பிரதிக்கும் பிரதுகூல வரும்போது ஒடிங்கிறோம் அப்போது ஆனந்தம் வெளிப்படாது இது அதனுடைய நிலை என்று முன் பாட்டில் சொல்லி இப்போ அடுத்த பாட்டிலே எழுக்கிறார் யாதொரு கோஷம் தண்ணில் எந்த மறைப்புச் சக்தியோடு கூடிய அந்த ஆனந்தமய கோஷத்தில் யாவரும் முயற்சி இன்றி பண்டிதன் பாமரன் அறிவுடைவன் இல்லாதவன் ஏழை பணக்கான இல்லாமல் எந்தவித முயற்சி இல்லாமல் ஓதும் ஆனந்த மெய்யாய் ஓது மானந்தமானது மெய்யாய் ஒன்றிடும் உண்மையாகவே பொருந்தும் பொருந்து நித்தம் சுகிப்பர் நாலு தோறும் அனுமிக்கிறார்கள் அதனால் இந்த ஆனந்தத்தை எந்த விதமான இல்லாமல் சுரம் அடைகிறார்கள் நித்தம் ஆனாலும் அது எப்படி வந்து ஏன் வந்தும் தெரியலை அதனால் போதனே அக்கோசத்தின் பூரண அனுபவம் தான் அந்த கோனந்தமய கோஷத்தினுடைய பூரண அனுபவம் இருக்கே அதுதான் சாதுவாம் அறிஞருக்கே சந்ததம் சாரலாகும் இதுதான் சத்துகுணம் மிகுதியாவுடைய ஞானிகளுக்கு சந்ததம் எப்பொழுதும் பொருந்தும் இது சமாதி நிலை வேறு அந்த நிலைக்கு முயற்சி இது முயற்சி இல்லாமல் முயற்சி கிடைக்குதுங்கிறது மூழ்கில் தான் தெரியும் ஒன்றே மற்றவர்கள் தெரியாது அஞ்ஞானிக்கு ஜாக்கரா சொன்னதான் உடன்பாடு அவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை சொப்பனும் வந்தாலும் அதை முக்கியமாக கருதுறதில்லை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதில்லை சுழித்தி பற்றி என்ன சுக்சமும் தெரியவில்லை அதோடு திருச்சி அது சோம்பல் எதனால் வந்தது என்று இப்படி தவறான கருத்து அது ஆத்மாவுடைய ஆனந்தம்னு தெரிகிறதில்லை மூச்சுக்களுக்கு மூன்று அவசையே தெரிகிறது ஜாக்கிராவை தெரியும் சொப்பனாவை தெரியும் சுனித்தியாவசை தெரியும் ஞானிகளுக்கு நாலு அவசை அவர் முயற்சியினால் அந்த ஞானத்தை அடைகிறார்கள் அப்போது சமாதியில் இந்த அவசை இதே ஆனந்தம் தான் அங்கே ஆனாலும் மறைப்பில்லை மறைப்பில்லாதனால பூர்ணமாக விளாங்குது இது மறைப்போடு கூடி இருக்கிறது ஒன்றும் தெரியவில்லை இல்லை மறைப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால தினசரி அனுபவிச்சோம் கூட அது அஞ்ஞான காலத்தில் அவர்கள் விளக்கம் தெரியாமல் இருக்காங்க மூச்சுகள் விளக்கம் தெரிய தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்து அனுபவிக்கிறார்கள் அந்த மறைப்பு இருக்குது மறைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க மூச்சுக்கள் மறைப்பு இல்லாமல் மறைப்பு இருக்குது மறைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஸ்ரூத்தி ஆனந்தம் பிரமானந்தம் தான் என்று சமாதம் படி பணிகொள்கிறார்கள் இது ஆனந்தமயவாசனுடைய நிலை என்று இந்த பாட சொல்றார் கணேசொழுத்தியின் கண் ஆனந்தமய கோஷத்தின் அனுபவம் மிகவும் தோன்றும் அகிலமாம் ஜீவருக்கும் இனி அனுபவத்தால் யிட்ட நோக்காதியாலே சொன கனவ கனவு நனவுகளுக்குள் சொற்பமாய் நிற்கும் எழுநூற்றி முப்பத்தொன்பதாவது போய்ட்டு அணகனே பாவமற்ற சிசினே சுளுத்தி என் கண் சுளுத்தி அவசியம் மூன்றாவது அவசியங்களத்தில் ஆனந்தமய கோஷத்தின் அனுபவம் மிகவும் தோன்றும் ஆனந்தமய கோஷ அனுபவம் என்ன சுகம்தான் அந்த சுகம் இருந்தும் கூட அஞ்சான் காலத்தில் ஒன்று தெரியவில்லை சுகமாக தூங்கினேன் என்று போயிடுறாங்க அவ்வளோதான் அதை ஒரு பிற பிறந்த பெருசாக நினைச்சிக்கிறதில்ல அப்படி நல்லா சுகம் வந்து சுகமரிதானம் தான் சொல்லுவாங்க ஆனால் மூச்சுக்கள் இதை ஆத்ம சுகம் என்று நினைக்க முடியும் அவர் மறைப்பிற்கு இருந்தாலும் மறை போடக்கூடிய ஆற்றமும் வந்து அனுபவிக்கிறோம் என்ற பானம் உண்டு அகிலமாம் ஜீவருக்கும் இனிதின் அனுபவத்தால் எல்லா ஜீவர்களுக்கும் இந்த அனுபவத்தின் காரணமாக இட்டம் இட்டம்னா வாஞ்சிட பதார்த்தம் கிடைக்கும்போது நோக்காதி அப்படின்னு சொன்னாலே தரிசன சமீப சயோகம்னு சொல்லுவார் பார்க்கறது சேர்கிறது அனுபவிக்கிறது மூல்நிலை யுட்டம் நோக்காதியால் சொன்ன சொல்லப்பட்ட கணா நனவுகளுக்கு சொற்பமாய் தோன்றானிருக்கும் இந்த ஆனந்தம் ஜாக்கர சோபனத்தில் அல்பமாக தோற்றும் எதனாலன்னு சொன்னால் அந்த சுளுத்தியில் நான் மனசு தூங்குது மன விவகாரம் இல்லை இங்கே இங்கே மனவிகாரம் இருக்குது மனமானது விவகாரத்தில் ஈடுபடக்கூடிய காலம் ஜாக்கிராவாஸை சொப்பனாவாஸ்தை சுழித்தி வசதியில் கிடையாது அங்கே எந்த விதமான இல்லாமல் சத்துக்குணம் தான் மேலோங்கி இருக்கிற காரணத்தினால அதில் பிரச்சானதான் பானம் மூணு விருத்திகள் இல்லை அங்கே மூணு சேர்ந்து ஒரே விருத்தி தான் சுகாதார விருத்தி அவ்வளோதான் ஜாகரவாசத்தில் மூணாக பெரியுது தரிசனாக சாமி அப்போ செய்யோகம் அப்படி அந்த ஆனந்தமானது அனுபவிக்க அனுபவிக்கிறது சம்ஸ்காரமாக தங்க அந்த சம்ஸ்கார்தான் ஜாகிரத்தை வந்து ஸ்மிருதி ஞானமாக சுகமாக தான் தெரியவில்லைன்னு சொல்கிறது சம்ஸ்கார ஜென்னி ஞானம் ஸ்மிருதி ஞானம் சொல்லப்படும் அப்படி இருக்கிறதுனால அந்த ஆனந்தமய கோஷமானது இல்லை வரக்கூடிய சிவம்தான் இங்கே பிரதான உடைய இது விவகாரம் இல்லை ஆனால் ஜாக்கிராசிய சபன ஆசியில் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்குது என்பதை சொல்லி முடிகிறார் பரவ சோபாதியாலும் பகுதியின் விகாரத்தாலும் கருதிய புண்ணியத்தின் காரிய மாதலாலும் தரமுரு விகார கூட்டம் தண்ணிலுட்பட்டதாலும் மருமானந்த கோஷம் மாசிலான் வாக் நாற்பதாவது பாட்டியலோட அனந்தமடைவாசம் முடிக்கிறார் விளக்கம் சொல்கிறார் இந்த அனந்தமொழிவாசம் ஆத்மா ஆகாத என்பது எப்போ எதனாலு சொன்னால் சோபாதி யாலும் விரிந்திருக்கின்ற உபாதியோடு கூடியது இருக்கு இது அவித்தேன்னு சொல்லக்கூடிய உபாதியோடு கூடி விவகாரம் பண்ணுது அதனால் சோபாதி பகுதியில் விகாரத்தாலும் மூலப்பகுதியினுடைய ஒரு பிரிவு இந்த மனசு அந்த அவித்தை அதனால் அதனாலேயும் கருவிய புண்ணியத்தின் காரிய மாதராலும் சுகம் எங்கே எங்கே தோற்றினாலும் கூட அது அந்த மூன்று விருத்திகளை தான் பிரதிபிக்கும் சுகம் தோற்றும் பட் எந்த விருத்தியும் சுகத்தை பிரிக்கும் சாமர்த்தியில் அந்த விருத்திகளுக்கு அப்படி ஒரு பிரார்த்தம் இருக்குது மயன் சாமர்த்தியில் மூன்று விருத்திகள் தான் வாங்கக்கூடிய சாமர்த்திய ஒன்று அது சத்து சித்த ஆனந்தம் மூணுமே பெரியமித்தாலும் கூட சுகந்தான் பிரதானமாக இருக்குங்க ஜாகிராவசியல் விவகாரங்கள்லாம் தமோகண அதாவது மூட விருத்தியில் சத்து தான் இருக்கும் கோர விருத்தியில் சத்து சித்தம் பிரதானமாக இருக்கும் சத்து சித்தம் ரெண்டும் பிரதானம் ஆனந்தம் தோற்றம் பிறகு இந்த ஆனந்தமய கோஷம் உள்ள பிரியமாதம் பெருமாத விருத்தி இருக்கு மூணும் பிரதிக்கும் அந்த விருத்திகளை அதுதான் ஜாக்கிராவசையில் வந்து சுகம் வரும்போது அதாவது விருத்தி வாஞ்சித்த விருத்தி அது வரும்போது அந்த ரஜோன தாமோன விருத்திகள் அதாவது கோர மோட விருத்திகள் அடையும் போகுது அடங்கி போனால் இந்த மூணு விருத்திகள் தான் அங்கே வெளிப்படுது வெளிப்படும்போது அதில் ஆனந்தமே தான் வெளிப்படும் சத்து சித்து கூட ஆனந்தம் அதிகமாக வெளிப்படும் குழம்பு இவ்வளோ ஊப்புலிப்பு காரம் போட்டிருக்காங்க காரம் வந்து கூடி போட்டோம் ஊப்புலி காரம் அமைக்கிறோம் ஏன் காரன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஊப்புலி இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அழுக்கமாக இருக்குது அது உப்பு அதிகமாக போனாலும் இந்த ரெண்டு அடங்கி இருக்குது அது கூடுதலாக இருக்குது புளி அதிகமாக போனாலும் ரெண்டு அடங்கி இருக்குது அது கூடுதலாக இருக்குது வெளிப்படுறது அதிகம்தான் வெளிப்படும் அதுபோல் கோரவறுத்தியில் சத்தும் சித்தும் இந்த வெளிப்படும் ஆனந்தத்தை அமைக்கிறது அந்த மோட விருத்தி இருக்குது தமோகனை விறுத்தி அதில் சத்து மட்டும்தான் வெளிப்படுவோம்லேயும் சித்தி ஆனந்தம் மறைச்சிது அமைக்கிறது இந்த பிரிய மோதம் பிரமோத விரத்தி இருக்கு மூலம் தான் இருந்தாலும் கூட சத்தையும் சித்தியும் அமைக்க ஆனந்தத்தை வெளிப்படுத்துது சாமர்த்தியம் அதுக்கு இருக்குது குழம்பு வந்து ஸ்டாதம் வச்சுக்கோங்க எது மேலோங்க இருக்கோ அது வெளிப்படும் அதெல்லாம் இல்லாமல் இல்லை அடிங்கிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த மேலோங்கி அந்த நிலை எதனால் வந்து புண்ணியத்தினாலே புண்ணியம் இருக்கே அதுதான் சுகத்துக்கு எது பாவம் இருக்கே துக்கத்துக்கு எது முதல்லாம் விவகாரங்கள் பண்ணும் அதுக்கு துணையாக இருக்கும் புண்ணியத்துக்கு சுகத்துக்கு துணையாக இருக்கிற விருத்திகள் ஏராளமாக உள்ளன துக்கத்துக்கு துணையாக இருக்கிற விருத்துக்கு ஏராளமாக உள்ளன அந்த பாவம் வரும்போது அந்த பாவத்தின் பயனாக வரக்கூடிய விருத்திகளெல்லாம் துக்கமே கொடுக்கும் புண்ணியம் வரும்போது இந்த பிரியமோதம் பிரமோதம் ஆகிய மூன்று விருத்துகள் இருந்து சுகமியும் கொடுக்கும் இப்படி ஒரு பாகுபாடு மாயின் சாமர்த்தியத்தினாலே நிகழும் ஆனால் புண்ணியத்தின் பயன் என்ன ஏமாத்திரம் நல்லா இருக்கா அந்த புண்ணியம் இருக்குது செய்கிற காரியங்கள் கெட்ட காரியம்தான் புண்ணியத்தை அனுமதி செயல்பட புண்ணியம் செயல்படணும்னு சொன்னால் அது சுகத்தியே கொடுக்கும் அதனால்தான் சாஸ்திரம்லாம் புண்ணியம் செய்யுங்க பாவம் செய்யாதன்னு சொல்கிறது அது மக்களுக்கு தெரியறதில்லை தெரியாதனால துக்கம் அவங்க தான் அடைகிறாங்க வழியே மற்றவங்க சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை தெரிஞ்சவங்க லாபம் அடைகிறாங்க புண்ணியம் பண்ணால் என்ன சாஸ்திரோக்தமாக சொல்லப்பட்ட கர்மங்கள் தான் புண்ணியம் பாவம் என்ன அது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அழுக்காராவா எகிலி என்ன சொல் இந்நான்கு இழுக்கா இந்த நாளுமே குற்றம் என்று சொல்லப்பட்டது அறத்தின் அறநூல்களில் புண்ணியசாஸ்திரங்களில் மனத்துக்கள் மாசிகளாதர் அனைத்திறன் ஆகல நிற வர கெட்ட குணங்களை நீக்கிட்டோம்னா புண்ணியந்தான் போகிறோம் தூய்மையாக இருக்குது கெட்ட குணுங்கள் எல்லாம் பாவத்துக்கு ஏது நல்ல முழுகள் எல்லாம் புண்ணியத்துக்கு ஏது அதனால் புண்ணியத்தின் பரிபாகம் எப்போது மேலும்ன்றதோ அப்போதுதான் இது பிரிய மோதம் பிரமோதமாகிய விருத்திகள் மூலமாக ஆனந்த வெளிப்படும் ஒழிய அந்த சமயத்தில் இந்த விருத்திகள் ஒடுங்கிரும் மற்ற மூடை கோரை விருத்திகள் வெளிப்படும்போது சத்து சித்தியும் தான் வெளிப்படும் ஆனந்த வெளிப்படாது மிகுதி அர்த்தம் அது ஜாக்கரவாஸையில் இருக்குது சுழித்தியவசை புண்ணியத்தின் காரணமாக சுளுத்தியாவசியம் வரையில் சுளித்தியவாசம் வராது அதில் புண்ணியம் இருக்கணும் ஜாக்ராவாசையில் ஒரு சிரிக்கு சிரிக்கிறது ஒரு சுகம்தான் அது கூட அந்த புண்ணியம் கொஞ்சம் இருந்தால் தான் சிரிப்பாங்க இல்லை அந்த பேர் கேலி பேசி சிரிக்கிறாங்க அது ஒரு புண்ணியந்தான் அந்த புண்ணியத்தை க கழிக்கிறாங்க ஒழிய புண்ணியம் சம்பாதிக்க கேலி பேர் தீர்த்திடுறாங்க புண்ணியத்தை கெட்டக்காரி செய்கிறாங்கன்னா புண்ணியத்தை கழிச்சுறாங்கன்னா பால் சம்பாதிச்சிக்கிறாங்க புண்ணியத்தை கழிக்கணும் புண்ணியம் சம்பாதிக்கணும் அதாவது விவேகம் செய்கிற வேலை அந்த விவேகம் இல்லாதனால அவர்களுக்கு புண்ணிய கழி ஒழி ஒழிய புண்ணிய செயற்கை இடமில்லாமல் போகுது அப்போ எப்படி நம்ம அனுப்பிக்க வேண்டாமா எல்லாமே திரவமெண்ட்டு எப்படி ஆகிறது ஜீவனோபாயத்துக்கு வேண்டி வச்சுக்க வேண்டியது தான் கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது கழிக்கலாமல்லவா நிலத்தில் போட்டேன் ஒரு நூறு மூட்டை வந்துடுச்சு நூறு மூட்டையும் எடுத்து வைக்க தேவையில்லை விதைக்கா ஒரு மூட்டை எழுதி வச்சால் போகிறோம் அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நூறு மூட்டை கிடைச்சிடும் அந்த தொண்ணூறு மூட்டை அனுபவிச்சுக்கலாம் அப்படி போல் புண்ணியத்தின் புண்ணியம் வரும்போது புண்ணியத்தின் பயணம் சுகத்தை தொண்ணூறு பங்கு அனுபவிச்சுட்டு ஒரு பங்காவது பத்து பங்காவது புண்ணியத்துக்காக மாற்றணும் அப்படி மாற்றினாக்கா புண்ணியம் அனுபவித்த பிறகு மிச்சம் நமக்கு மீண்டும் அந்த நூறுபா கொடுக்கக்கூடிய புண்ணியம் வந்துடும் அப்படிங்கிறது உணர்வு இருந்தால் தான் புண்ணியகாரியங்களில் ஈடுபடுவாங்க இல்லைன்னா ஈடுபட மாட்டோம் வீண் செயல் அன் அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணியமாக பாவம் ஆகுது அப்படிங்கிறாங்கட பாருங்கட யாரையாங்கட்டாங்க புண்ணிய பாவத்தேங்கிறாங்க புண்ணிய பாவம் காணாதது தான் கண்டு முன்னா இருக்கா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லியிருக்கு வீடு கர்மத்தை செய்வதாயும் அதிர்ஷ்டமாயும் சுகத்துக்கு எதுவாக இருப்பது தான் புண்ணியத்துக்கு இலக்கணமே அதேபோல் பாவத்தை இலக்கணம் அகித கர்மத்தை செய்வதாயம் அதுவும் அதிர்ஷ்டம்தான் காணாததாயம் துக்கத்துக்கு எதுவாக இருக்குது இந்த வித்தியாசம் ஆனால் புண்ணியத்தை யாரும் வேண்டாலும் யாரும் காண முடியாதுதான் சாஸ்திரம் அதை காண முடியாது சொல்லுது காரணம் சொல்லலையே அது பிற்பகுதியில் இருந்து மறைமுக இருந்தால் நம்ம செயல்படும் அப்போ நேரத்தில் வெளிப்படும் அத்தகைய பாக்கியம் யாருக்கு இருக்கும் அவங்க நான் அடையலாமல் சொல்கிறப்ப சொல்கிற அதனால் புண்ணியத்தின் பயனாலும் அதனால தான் புண்ணியத்தின் காரியமாதலும் தரமுறை விகார கூட்டம் தண்ணில் உட்பட்டதாலும் அதாவது தவிதி பொருந்திய விகாரக்கூட்டம் அதில் இருக்குது விகாரம் பண்ணால் என்ன பரிணாமந்தான் பரிணாம கூட்டம் இருக்குது என்ன பரிணாமம் இருக்குது ரஜகுண சமூகங்கள் சம்பந்தப்பட்டு ஜாக்கிரா சோப்பன வசதியில் விவாரம் பண்ணது அப்போ அந்த விகார கூட்டமெல்லாம் இருக்குது அதோட சாந்தம் தான் இதுவும் இது ஒரு விகார கூட்டம் தான் மருவம் ஆனந்த கோஷம் மாசிலாவன்மாவாக முன்பாட்டில் சொன்னார் சொன கனா நனவுகளுக்கு சொற்பமாய் தோன்றாக இருக்கும் அண்ணார் கொஞ்சம் வெளிப்படும் சுளித்த அவசம் மிகுதியாக வெளிப்படும் பிரியம் மோதம் பிரமோத வருத்தி இந்த நாள் வராமல் நண்பன் பஸ் ஸ்டாண்டில் வந்தான்னாக்க பார்த்து மாத்த மனசு சுகம் தோற்றம் அது பிரியம் பிரிய உருத்தின்னு பேர் அப்புறம் கிட்ட நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் ஒடுக்கம் ஏற்படும் அது மோதம்னு பேர் பிரியம் மோதம் அது பிரமோதம் ரெண்டு பேரும் அளவலாகிறாங்களே அது பிரமோதம்னு பேர் ஏன் அந்த ஆள் அப்போ வரணும்னா அதை வைக்கும் அவன் மூலமாக சுகத்துக்கு வெளிப்படது காரணம் இருக்குது அதனால் அந்த நேரத்தை கூட்டி வைப்பார் இவன் மூலம் சுகத்தை அழி வச்சுக்கோவோ அப்படின்ட்டு அப்புறம் இன்னும் துக்கம் இருக்குமே ஆனால் நண்பன் வந்து இருப்பான் இவன் பஸ்ஸில் போயிட்டே இருப்பான் ஆடாடா அவங்ககிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பா பேக்கலாம்னா பஸ் போயிடுச்சே இல்லை பண்ணுறது எந்த துக்கம் அடையவன் அந்த இப்படி வாழ்க்கையில் ஈஸ்வரனுடைய பிராணத்தை அப்படி அமைச்சு கொடுப்பார் எப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க அதான் ஜாக்கரவாசையில் கொஞ்சம் தான் வெளிப்படுவோங்கிறார் பனா அவசைகளை தகவல் ரெண்டு ஒன்று தான் சொலித்த அவசியில் வெளிப்படும் அந்த மீடியா வெளிப்படுறது மகிழ்ச்சிக்கள் தான் இல்லையா மற்றவர்கள் தலைமன்றில் அதில் ஒரு அக்கறை காற்று அதனால் தரமுறும் மருமான கோஷத்தின் மாசில ஆன்மாவாக அதனாலே இந்த விகார கூட்டத்திலே சேர்ந்ததுனாலேயும் பொருந்திய ஆனந்த கோஷம் குற்றமில்லாத ஆன்மாகாது ஏன் ஆன்மாக சிவபாதியாக இருக்கிறதுனாலையும் பகுதி விகாரமாக இருக்கிறதுனாலேயும் புண்ணியத்தின் காரியமானதினாலையும் இந்த தலைமுறை விகார கோட்டத்தில் சேர்ந்தனாலேயும் பொருந்திய ஆனந்த கோஷம் குற்றமற்ற ஆத்மா ஆக முடியாது என்று இதோடு முடிக்கிறார் என்னோட கோஷங்களே ஆத்மாகாதுன்னு சொல்ல போகிறார் தனித்தனியாக சொல்லிட்டு வந்தார் இதுவரைக்கும் அண்ணமைய பிராணமயம் மனோமய விஞ்ஞானமயம் ஆனந்தமய வரைக்கும் தனித்தனியாக வகுத்து சொன்னார் ஒட்டுமொத்த மூணு பாட்டில் பஞ்சகோஷங்கள் ஆத்மாகாது அது ஆத்மா புறம்பா இருக்கிறது என்று சொல்ல புகழ் திருசிய கடம் உணர்ந்து திகழ்ந்துவிடும் தேகவதன் மருவ கடமமாகான் மற்றதன் தோர்மம் மேவான் பரிசு போர் பஞ்சகோஷ பகிப்பினை உணர்வுமான மருவமாக கோஷமாகதான் மற்றதான் தர்மம் மேவா இருபத்தி நாற்பத்தி ஒன்றுல பஞ்சகோஷங்கள் ஆத்மாவுக்கு அன்னியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் திருசிய கடமுணர்ந்து திகழ்ந்திடும் தேவதத்தன் ஒரு திஷ்டு கொடுக்குறார் தேவதத்தன் சொல்லக்கூடிய ஒருவன் காணப்பட்ட கடத்தை பார்த்தான் அந்த கடத்தை பார்த்த உடனே அப்படி எப்படி இருக்கு மறுவும் அப்படி பார்க்கப்பட்ட அக்கடமும் ஆகான் கடம் தேர்த்தலாக மாட்டான் மற்றும் மாறாக தர்மம் ஆவான் அந்த கடத்தினுடைய தர்மமான பொருள்களை போட்டுக்கொள்வது அல்லது நீர் கொள் நீர் இருப்பில் வச்சு இப்படிப்பட்ட தர்மங்கள் பொருந்த மாட்டான் அந்த பரிசு போல் தன்மை போல பஞ்சகோஷ பகைப்பினை உணர்வான்மான் அன்னமய பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமேன்னு சொல்லக்கூடிய இதனை பற்றி நன்றாக விசாரித்த பிறகு அதில் உணரும் ஆன்மா இதை இது பற்றி நல்லா விசாரணை செய்த ஆன்மாவானது மருவ கோஷமாகான் மற்றது தர்மம் அந்த பஞ்ச நான் எனது என்ற பாவனையெல்லாம் போயிடும் அந்த தர்மம் நான் கண்டேன் கேட்டேன் நான் மு அதாவது சுவாசித்தேன் விஸ்வசி சுவாசிக்கவில்லை கட்டையன் நெட்டையன் அப்புறம் பனியன் வந்தேன் அப்புறம் பலவன் பல பலகீனன் அனுமன் நிச்சயித்தேன்